நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று எஃப்ஆர்பிஎம் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டு பிரான்ஸ் நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு சிறிய ஆய்வில் கோவிட் 19 என்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் அதனுடைய நோயின் பாதிப்பு கணிசமாக குறைவதற்கு வழிவகுத்தது மூன்று பிரதமரின் நிவாரண நிதியை உருவாக்கியவர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நவார்ட் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டு புகழ்பெற்ற இயேசுவின் கடைசி விருந்து என்ற ஓவியத்தை வரைந்தவர் யார் மூன்று யாருடைய சமாதி சைப்ரல் பூமியில் உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்